ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஆண்டவனை பற்றிய அறிவு மிக மிக அவசியம் கடவுளை அறிந்து கடவுளிடத்திலே அன்பு வேண்டும் அறியாத ஒரு பொருளிடத்திலே நம்மால் அன்பு முடியாது ஆனால் மகான்களெல்லாம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த ஆண்டவனை அறிவால் தெளிவாக அறிந்து ஆண்டவனோடு தொடர்பு கொண்டு ஆண்டவனிடத்திலே பேரன்பு செலுத்தி வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைந்திருக்கிறார்கள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கிப் பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனையன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே என்றெல்லாம் மாணிக்க வாஜகர் பாடியிருப்பதை நாம் அறிவோம் அதாவது அறியாமையால் நான் சரியில்லாத முறையற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இறைவா நீ என்னை ஆட்கொண்டா என்று அன்பினில் விளைந்த ஆரமுதே என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள் திருநாமக்கரசர் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார் விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுழன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் விறகில் நெருப்பு இருக்கிறது இரண்டு மரங்களை உராய்ச்சினோமே ஆனால் அதிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது மரங்கள் தானாக உறைந்தாலும் நெருப்பு வெளிப்படுகிறது நாம் இரண்டு மரக்கட்டைகளை கடைந்தால் அதிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது நெருப்பு உள்ளே இருக்கிறது விறகுக்கட்டை குளிர்ச்சியாக இருந்தாலும் அந்த விறகு கட்டையினுள் சுடுகின்ற நெருப்பு இருக்கிறது எதைப்போல் இறைவன் இந்த பிரபஞ்சத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் மறைந்திருக்கிறான் விறகில் தீயினன் பாலில் படு நெய் பாலில் நெய் இருக்கிறது ஆனால் அதை நாம் காய்ச்சி பிறையூற்றி கடைந்து வெண்ணையும் அதிலிருந்து நாம் நெய்யையும் அடைகிறோம் அதைப்போல இறைவன் உள்ளத்திலே உறைந்திருக்கிறான் விறகில் தீயினன் போலும் பாலில் படு நெய் போலும் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் நம்முடைய உள்ளத்திலே அவன் உணர்வாக உயிராக விளங்கிக் கொண்டிருக்கின்றான் உறவுகோல் நட்டு அவனிடத்தில் நாம் தொடர்பு கொண்டு உள்ளத்தால் அவனை உயித்து உணர்ந்து உணர்வு கையிற்றினால் இடைவிடாத அன்பு செலுத்தினோமே ஆனால் முருக வாங்கிக் கடைய நன்றாக அப்படி இடைவிடாது செய்வோமேயானால் முன் நிற்குமே பாலில் இருக்கும் நெய்யை எடுப்பது போல விறகிலிருக்கும் தீயை வெளிப்படுத்துவது போல உள்ளத்தில் இருக்கும் இறைவனை உணர்ந்து வெளிப்படுத்தினர் பெரியோர் அத்தகைய இறைவனுடைய அருமை பெருமைகளை நாம் அறிந்து கொள்வோம் ஆக இறைவன் தன்னை நமக்கு உணர்த்தி அவனுடைய பெருமையை காண்பிப்பான் ஆக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி